அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மரப்பினும் ஓத்துக்கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும் ஒழுக்கம் குன்ற பிறப்பு கெடும் பிறப்பொழுக்கம் கெடும் என்று சிலர் சொல்லலாம் ஆனால் பரிமேலழகர் அவ்வாறு தான் சொல்கிறார் பார்ப்பானுக்குன்னு சில ஒழுக்கங்கள் இருக்கு அந்த பொறுப்பாக செய்யணும் அதன் மூலம் சமூகத்துக்கு பெரிய நன்மை ஏற்படும் அப்படி இருந்தால் அவனுடைய அந்த பெரிய பொறுப்பை கொடுத்த கடவுளே அவமதிக்கிறது சமூகத்தை அவமதிக்கிறதாக ஆகும் சமூகம் வேறு கடவுள் வேறு அல்ல இதை பல முறை நாம் சிந்தித்திருக்கிறோம் ஓத்துங்கிற சொல்லுக்கு பொருள் வேதம்னு அர்த்தம் எழுதி படிக்காமல் ஓதி ஓதி பொருள் உணர்ந்து வருவதனால வேதத்துக்கு ஓத்து அப்படின்னு பேர் வந்தது தமிழ்நாட்டிலேயே ஒரு ஊருக்கு இருக்குது திருவோத்தூர் அப்படின்னு ஓத்துடை அந்தனருக்கு ஒப்பவை அப்படின்னு மணிமேகலை சொல்லுகிறது ஓத்தவை உணர்ந்தார் உள்ளம் அப்படின்னு கம்பராமாயணம் கூறுகிறது ஆனால் இந்த புறத்தில் பழகிற ஒழுக்கங்கள்லாம் கூட காரணத்தோடு இருக்கணும் இப்போ தான் சமூகத்தில் இருக்கணும்னு சொல்லுகிறார்கள் சில பேர் ஒழுக்கமாக இருக்கிறதில்ல ஒழுக்கம் குன்றினால் எப்படி அதை அறிவுபூர்வமாக எப்படி சொல்ல முடியும் பகுத்தறிவு பூர்வமாக கொஞ்சம் யோசிக்கணும் இந்த இடத்துல ஒழுக்கமாக இல்லாமல் இருக்கிறது ஒருத்தனுக்கு இன்பம் தருகிறது ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறதுல ஒருத்தனுக்கு இன்பம் இருக்கலாம் இல்லாட்டி கடைப்பிடிக்கணுமே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு கடைப்பிடிக்கலாம் சிலர் வந்து உணர்ந்து ஒழுக்கத்தினுடைய சிறப்பை உணர்ந்து ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கலாம் அப்படி ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறது எதற்காக ஒரு நாத்திகனுக்கு இதுக்கு பதில் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல ஏனென்றால் ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவனுக்கு கெடுதல் வரும் என்பதை எப்படி நிரூபிக்கிறது பின்னால் கெடுதல் வரும்னு சொல்லலாம் பின்னால் எப்படி கெடுதல் வரும் இன்றைக்கி ஒழுக்கம் கெட்டு வாழ்ந்துட்டு திடீர்னு செத்து போயிட்டான்னு சொன்ன அப்படி ஒழுக்கம் கெட்டு வாழ்ந்ததற்கு என்ன பலன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் அவனுக்கு பின்னால் கஷ்டம் வரும் அடுத்த பிறவியில் கஷ்டம் வரும் அப்படிங்கிற கருத்தை நாம் வற்புறுத்தி சொல்கிறோம் அது சாஸ்திரங்கள் அது தெளிவாக சொல்லுகிறது ஆகவே பண்புகள் ஒழுக்கங்களை கடைப்பிடிப்பதற்கு காரணங்களை நாத்திகர்களால் சொல்வது கடினம் அதை சொல்வதற்கு அவர்கள் ரொம்ப கஷ்டப்படணும் தப்பு பண்ணினால் நீ பின்னால் கஷ்டப்படுவேன் தப்பு பண்ணினால் பின்னாலேங்கிறதே இல்லைன்னு வச்சுங்க அப்போ என்ன ஆகும் அடுத்த பிறவியில் கஷ்டப்படுவேங்கிறத சொல்ல அவங்களால முடியாது இப்ப தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நிரூபிக்கணும்னா பின்னால் நீ பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் அப்படிங்கிற பின்னால் வருங்கிறதுக்கு லாஜிக் சொல்ல முடியாது ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுதான் நாம் இந்த கருத்துக்களை சொல்லணும் தொடர்ந்து இதை நாம் சிந்திப்போம் மரப்பினும் ஓத்துக்கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும்